யூ மமாணுஸ் மலம் இணைச்சம்மனம் மாஹம் பம்ம निराकरोत अनिराकरणमस्तु अस्तु निरतेय நராமா தமனேயுமாயி சன் ேமயி சந்தூாக்கேத்துணேயாசும்ஹபிவாச்சேத்தக்கே வசரிய நவை நவைசோமிய அஸ்மத்குலீனா அனநூச்சிய பிரி உபனிஷத் தொடக்கத்தில் ஒரு சிறிய கதையை சொல்லுகிறது இந்த கதையில் தந்தை குருவாகவும் மகன் சீடனாகவும் இருக்கப் போகிறார்கள் தந்தை மகனுக்கு நல்லதைத்தான் சொல்லுவார் ஆகவே உயர்ந்த விஷயத்தை உபதேசிப்பதால் ஆதிசங்கரர் சொல்லுகிறார் இது சாரதமமான வித்யை சாரிஷ்டா வித்யா மிகச்சிறந்த வித்யை இது ஆகவே இந்த வித்தியினுடைய பெருமையை சொல்லுவதற்காக இந்த கதையை சொல்லுகிறது என்று ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருக்கிறார் காலையில் பார்த்தோம் அருண ரிஷியினுடைய பௌத்திரன் அதாவது பேரன் ஸ்வேதகேது என்ற பெயருடைய ஒருவன் இருந்தான் ஒரு காலத்தில் எழுத வேண்டிதான் ஒரு காலத்தில் அருண மகரிஷியின் பிரேரனாகி மகரிஷிங்கிற வார்த்தை இல்லை அருணர் என்பவருடைய பேரனாகிய சுவேதகேது என்பவர் இருந்தார் அவரிடம் அவருடைய தந்தை சொன்னார் ஓ ஸ்வேதகேதுவே நீ குருகுலவாசம் செய்வாயாக தகுந்த ஆசிரியரிடம் சென்று முறையாக கற்க வேண்டிய கல்வியை கசடர கற்பாய் ஆக அது மாத்திரமில்லை அது ஒரு வார்த்தை ரொம்ப அவனை கூப்பிடற போது ரொம்ப அழகாக அட்ரஸ் பண்றார் அவனை விடுக்கிறார் அன்புக்குரியவனே இன்பம் அளிப்பவனே இனிமையானவனே நமது குடும்பத்தில் கல்வி கற்காமல் வெறும் பிராமணனாக வாழ்ந்தவர் எவரும் இல்லை எனவே நீயும் பிராமணனாக சிறந்த பிராமணனாக இருக்க வேண்டும் எனவே முறையாக கல்வி கற்பாயாக கருத்து அடுத்த மந்திரம் படிக்கலாம் சாசவருஷேத்த சர்வன் வேதானதீத்த மகாமன अनुचमानी ய தகு வாேத்தக்கே இன்னு சோமன அனூச்சனியுத்த இன்னொரு தடவை படிக்கிறோம் சாசவருஷேர்வருஷா சர்வன் வேதான் அதித்த மகாமனூ श्वेतकेतो इदं महामनाह ய तम आदेशं அப்யா இதுவும்ப்பகுதி தான் ரொம்ப வளவளான்னு எல்லாம் கதை பகுதி செல்றது கிடையாது மிகச் சுருக்கமாகவே கதைப்பகுதி செல்லுகிறது சஹா ஹாங்கிறது அதேதான் சஹா ஹஹாங்கிறதுக்கு வந்து இப்படி ஒரு காலத்துல நடந்ததுங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி தான் அது ஐதிஹார்த்தம் என்கிறார் ஆதிசங்கர் துவாத வருஷா பன்னிரண்டாவது வயசில் உபேத்திய உபேத்தியன்னா குருவிற்கு பக்கத்தில் சென்று ஆதிசங்கரர் பல விஷயங்களை இங்கே குறிப்பிடுறார் அவருடைய தந்தையார் வேறு எங்கேயோ செல்ல வேண்டியிருக்கு யாத்திரை போக வேண்டியிருக்கு இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கு அவகாசம் இல்லை அதனால் நீயே ஒரு நல்ல குருவை பார்த்து அவர்கிட்ட போய் நல்லா படி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுறார் அதனால் இந்த சாஸ்திரத்தில் உபநயனம்னு ஒரு சம்ஸ்காரமே இருக்குது இப்போ அது ஒரு சோசியல் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு உபநயனம்ங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக மாணவனை குருநாதர் பக்கத்தில் அழைச்சிக்கிற ஒரு சடங்குக்கு பேர் தான் உபநயனம் உபநயனம்னா அருகில் அழைத்து கொள்ளுதல் உபநயனம் இப்பத்திரிகை பார்க்கலாம் பூணூல் பத்திரிக்கையில் என்ன போடுவோம் உபநயன பிரம்மோபதேச சுபமுஹூர்த்த பத்திரிகை அப்போ அந்த பத்திரிகையில் போடுறபோது இது உபநயனம்ங்கிறது ஒன்று இருக்கு பிரம்மோபதேசம்னு இருக்கு இப்போ குரு வந்து ஒரு நல்ல முகூர்த்த நேரத்தில் மாணவனை அருகில் அழைச்சி அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் எப்படி குருவை மதிக்கணும்னே அவர் பூஜையே சொல்லி கொடுப்பார் என்னை நமஸ்காரம் பண்ணு எனக்கு தட்சிணக் கொடு எனக்கு பாதத்துக்கு பூஜை பண்ணு நான் இந்த மாதிரி அந்த கூர்ச்சத்தை எனக்கு கையில் கொடு எல்லாம் அவரே சொல்லி கொடுப்பார் அதுக்கெல்லாம் அந்த ரிச்சுவல் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கூர்ச்சத்தை கொடுக்கணும் கூர்ச்சகா சுகூர்ச்சகா எல்லாம் அவுத்து போடணும் அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பாவனையெல்லாம் உண்டு அது அர்த்தம் தெரியிறதோ தெரியலையோ அந்த வயசில் அந்த சடங்கு பண்ணிவிடுவாங்க அஷ்ட வருஷம் பிராமணம் உபநயீத இவர் சொல்கிறார் மனு அதாவது கர்ப்பத்தில் எட்டாவது மாதம் அதனால் ஏழாவது வயசு ஏழு வயசில் பிராமணனை பக்கத்தில் அழைச்சிக்கலாம் உபநயனத்துக்கு ரொம்ப புத்திசாலியாக இருக்கான்னு தெரிஞ்சால் நாற்பத்தி மூணாவது மாதமே உபநயனம் பண்ணலாங்கிறார் ஆனால் இங்கே பன்னெண்டு வயசாகிடுத்து பதினோரு வயசு கணக்கு போட்டுங்க பன்னெண்டு வயசில் உபநயனம் பண்ணுற பழக்கம் இல்லை நம்ம இரட்டைப்படையில் பண்ண மாட்டோம் அதெல்லாம் கணக்கெல்லாம் இருக்கு ஒத்தப்படையில் தான் பண்ணணும் அதெல்லாம் இங்கே தாத்பரியம் இல்லை ஜாஸ்தியாக அதை பற்றிலாம் விசாரம் இல்லை ஆனால் ஆதிசங்கரை சொல்கிறார் அவரையே உபநயனம் பண்ணாமல் இன்னொருத்தட்ட போய் உபநயனத்துக்கு போக சொல்கிறார் அப்படின்னா அவர் ஏதோ காரியமாக இருக்கார் அதனால அனுப்பிச்சுட்டாருங்கிறார் இவ பக்கம் குருவிட்ட போய் உபத்வா நேஷே அப்படி சொல்லி குருக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவர் உபநயன சம்ஸ்காரம் பண்ணி அவனுக்கு டீச் பண்ணணும் அதெல்லாம் பற்றி ரொம்ப விரிவாக சொல்லலை நம்ம புரிஞ்சுக்கணும் சஹா துவாதர்ஷ வருஷா உபேத்திய உபேத்தியன்னா குருவுக்கு அருகில் சென்று குருவின் அருகில் இருந்து சென்று குருவின் அருகில் இருந்து சதுர்விகிம்சதி வருஷகா பன்னெண்டு வயசுல போனா பன்னெண்டு வருஷம் அங்கே இருந்தான் இருபத்தி நாலு வரைக்கும் சதுர்விகிம்சதி வருஷகா சர்வானு வேதானு அதீத்திய எல்லா வேதங்களையும் நான்கு வேதங்களையும் அதீத்திய படிச்சு ஆதிசங்கர் சொல் தாவத்து சர்வானு வேதானு சத்துரோபி அதீத்தம் வெறும் வேத மந்திரத்தை மாத்திரம் படிக்கல அந்தங்களுக்கு அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டான் படிக்காம வெறும் மந்திரத்தை படிச்சு பிரயோஜனம் இல்லை கழுத பொதி சுமக்கிறதுக்கு சமானம் சொல்லப்பட்டிருக்கு ஆஹா மந்திரம் தெரிஞ்சா போறாது மந்த்ரத்துக்கு அர்த்தமும் தெரியணும் அர்த்தம் தெரிஞ்சா போறாது அதை சரியான இடத்துல சரியான முறையில் பிரயோகம் பண்ணவும் தெரியணும் ஆக மந்திரம் மந்திரஜானம் மந்திர அர்த்த ஜானம் அந்த மந்திர பிரயோக ஜானம் எந்த மந்திரத்தை எப்படி எந்த இடத்துல சொல்லணும் எப்படி சொல்லணும் யாகங்களில் எப்படி அதுக்கெல்லாம் முறை இருக்கு யாகங்களில் எப்படி சொல்லணும் தனியாக சொல்லுற போது எப்படி சொல்லணும் பாராயணம் பண்ற போது எப்படி சொல்லணும் ஆஹா மந்த விற்த்தி மத்தியம விற்பி உச்ச விற்பி எல்லாம் எல்லாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி கிரமங்கள்லாம் இருக்கு ஆஹா வேதம் மாத்திரம் இல்லை நீங்க இதெல்லாம் போட்டுக்கணும் வேத அங்கங்களையும் படித்து விட்டான் சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருத்தம் சந்தஸ் ஜோதிஷம் எல்லாம் நீங்க சேர்த்துக்கணும் நீங்க ஆஹா சதுரோபி வேதான் அதித்திய தர்த்த புத்வா அர்த்தத்தையும் தெரிஞ்சு வரக்கூடாத ஒன்று வந்தது அதுதான் வித்யா கர்வம் பிராமணனுக்கு வித்யா வினயசம்புதான் கீதையில கிருஷ்ணர் சொல்றார் படிச்சா போறாது அடக்கமாகவும் இருக்கணும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில செல் நாள் பல்பினி சிற்றறிவினர்ங்கிறார் வரிமையழகர் கொஞ்ச நாளைக்கு தான் இவருக்கான் சில் நாள் அதில் நிறைய வியாதி பல்பிணி சிற்றறிவினர்கள் சில நாள் தான் வாழ்கிறோம் பல வியாதியோட வாழ்கிறோம் நம்ம புத்தியும் அல்பமா இருக்கு எனவே நம்ம என்ன பண்ணணும் அந்த இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள இந்த வியாதிகளுக்கு இடையில நாம் தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கணும் கற்க கஷடர கற்பவை கற்றவின் நிற்க தக விளக்கத்தில் பரிமையழுகர் சொல்கிறார் இதை அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஆனா இதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா வித்யா கர்வம் வந்தது ஜனங்களுக்கு எல்லாம் வரும் கர்வம் ஜன கர்வம் எல்லாம் வந்துடும் அதான் ஆதிசங்கரை சொல்ற மா குரு தன ஜன எவ்வன கர்வம் ஹரதி நிமேஷா காலஹா சர்வம் காலம் எல்லாம் ஒரே நிமிஷத்துல தூக்கின்னு போயிடும் திடீர்னு மூளை சரியா வேலை பண்ண என்ன ஒன்று திடீர்னு ஏதாவது வந்துடுத்து வச்சு கூட எல்லாம் மறந்து போயிடும் மந்திரமெல்லாம் மறந்து போயிடும் ஒன்னும் பண்ண முடியாது ஆகையினால கர்வம் அடக்க அடக்கமா இருக்கணும் அதுக்கு இன்னொரு அழகான குரல் இருக்கு கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து அடக்கம் இடைமை அதிகாரம் கடைசி குரல் கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் கற்று அடங்கல் கோபம் வராம தன்னை காப்பாத்தி கொண்டு படிக்க வேண்டிய நூல்களை படிச்சு அடக்கமா இருக்கிறவங்கிட்ட தர்ம தேவத்தை நித்தியவாசம் பண்ணும் எப்பவும் அவங்கிட்ட தர்ம தேவத்தை குடி இருக்குமா என்ன அர்த்தம் எப்பவும் சந்தோஷமா இருப்பான்னு அர்த்தம் அமைதியாக ஆனந்தமாக இருப்பான் அடக்கம் குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாது அர்த்தோ கட்டோ கோஷ முப்பைத்தி நூனம்பாங் அதை என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் படிச்சுட்டோங்கிற அந்த எண்ணம் வந்துருதான் மகாமனாக மகாமனாகு சொன்னா மகதம்பீரம் மனஹா சங்கராச்சாரசுரர் மற்றவனை தனக்கு ஈக்குவலா நினைக்கிறது இல்லையா எஸ்ய அசமம் ஆத்மானம் நான் என்ன காட்டிலும் மற்றவன்லாம் எனக்கு கீழே மட்டம்னு நினைக்கிறானும் சாதாரணமாக சாஸ்திரத்தில் சொல்லுவார்கள் இந்த சாஸ்திரம் வந்து கர்வத்தை போக்கணும் அம்மா என்னைக்காவது குழந்தைக்கு விஷம் கொடுப்பாளா ஒரு நாளும் தரமாட்டா சாஸ்திரம் என்ன பண்ணுங்கிறது நமக்கு இருக்கிற என்ன லிமிட்டேஷனும் நமக்கு புரிய வைக்கிறது அனந்தாவை வேதாக எனது கற்றது கை மண்ணளவு கல்லாதது கடல் அளவு மலையளவு உலகளவு ஆனா கொஞ்சம் இவன் படித்த உடனே இவனுக்கு வேதமும் வேதார்த்தங்களும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு மகாமா ஆதிசங்கரோட வார்த்தை எஸ்ய அசமம் ஆத்மானம் அந்யி மன்யமானம் அவங்களுக்கெல்லாம் ஈக்குவலா இல்ல நான் அதுக்கு மேல இருக்கேன் அகங்காரத்தை கர்வத்தை போக்குறதுதான் சாஸ்திரத்தோட ஜானமா இருக்கணுமே தவிர சாஸ்திர ஞானமே ஒருத்தனுக்கு பிரச்சனையாயிடுன்னு சொன்னா அதை எங்க தீக்குறது கல்வியினால்தான் ஒரு மனிதனுக்கு ஆணவ அகங்காரம் போகணும் அந்த கல்வியே ஆணவ அகங்காரத்துக்கு காரணமாக எடுத்துன்னு சொன்னால் என்ன பண்ணுறது மனஹா விவரம் இல்லை ஏதோ ஒரு பாப்ப பிரதிபந்தம் அந்த எண்ணம் வந்து விட்டு அசமம் ஆத்மானம் அந்நேகி மன்னியமானம் மற்றவங்களை மற்றவங்களை தனக்கு கிழம் நினைக்கிறது மட்டமாக நினைக்கிறது ஆக அது மாத்திரம் அணுச்சானமான அணுச்சானமானி அணுச்சானு சொன்ன உயர்வா நினைச்சான் மகாமா மகத்து புத்தின்னு அர்த்தம் பெரிய ரொம்ப படிச்சுட்டோம் நான் கல்வியில சிறந்தவன் அப்படிங்குற ஒரு கர்வம் அதனால என்னன்னா யாரையும் நமஸ்காரம் பண்றது மரியாதை பண்றது கிடையாது எல்லாம் தனக்கு தெரியுங்கிற எண்ணத்துல பணிவில்லை ஸ்தப்தஹா கீதையில் பகவான் சொல்வார் இது தமோ குணம்பர் ஸ்தப்தஹா ஷா நைஷ்கிருதிஹி அப்படி இந்த ஜ வணங்காமுடி வணங்காமுடி தமிழில் சொல்றோம் இல்லையா யாரையும் மறிக்கிறது இல்லை மரியாதை பண்றதில்லை படிச்சுட்டோங்கிற அகம்பாவம் கர்வம் பணியுமாம் என்றும் பெருமை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பணிவுடையன் இன் சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற வள்ளுவர் ரொம்ப அழகா சுப்பிட்டார் பணிவோட இருக்கணும் இனிமையா பேசணும் இதை காட்டிலும் சிறந்த ஆபரணம் என்ன இருக்கு பணிவுடையன் இன் சொலன் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற ஆகவே அனுச்சானமானி ஸ்தப்தஹாயேய ஏ அவன் வீட்டுக்கு அப்படியே வந்தான் இந்த கர்வத்தோட வந்தான் இப்போ பாருங்கள் பாடசாலி பசங்களுக்கெல்லாம் பரீட்சை முடிஞ்சு போயிடுது கொஞ்சம் ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சுது ரொம்ப இப்படி தான் நிற்கிறான் எல்லாரும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இப்படியே பயந்துன்று இப்போ எல்லாம் நூறு மார்க் வாங்கிட்டான் தொண்ணூத்தாறு மார்க் வாங்கிட்டான் ஒரே இதில் இருக்கான் நம்மளே பார்த்தா அப்படி பார்க்குறான் கொஞ்சம் என்னப்பா ஒரு போர்ஷன் நடந்திருக்கு வந்து அணுச்சானி வந்தான்னு அர்த்தம் வீட்டிற்கு வந்தான் தன்னை பெருமைக்குரியவனாக தன்னை கருதிக்கொண்ட அணுச்சானமானின் அர்த்தம் மற்றவங்க என்ன பாராட்டணும் நாம் பாராட்டுக்குரியவன் நான் யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தான் பார்த்தார் அப்பா இவங்ககிட்ட படிப்பு இருந்தாலும் இந்த அகஞம் இவனுக்கு கூடாது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வித்யா ததாத்தி வினயம் நல்ல கல்விக்கு அடையாளம் என்னதுன்னு நல்ல படிவு படிக்க படிக்கத்தான் அஜ்யானம் நிறைய தெரியும் நமக்கு என்ன தெரியலேங்கிறது தெரியும் அரிதொறும் அறியாமை போலும் திருவள்ளுவர் படிக்க படிக்க அக்ஞானது என்னன்னு படிக்காத விஷயம் இருக்கு இவ்வளவு இருக்கப்பா எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் இருக்கு கொஞ்சம் படித்த உடனே இப்படி வந்து விட்டது வரக்கூடாது வித்யா தயாதி வினயம் வினயா தியாதி பாத்திரத்வா பாத்ரதாம் பாத்திரத்வாத் தனமாப்னோதி தனாத் தர்ம தத்த சுகம் சுகம் எப்படி வரும்னா புண்ணியம்னா வரும்னா புண்ணியம் எப்படி பண்றதுன்னா புண்ணியம் பலவிதமா பண்ணலாம் பணத்தாலையும் பண்ணலாம் தனா தர்ம அந்த தனம் எப்படி பணம் எப்படி வருகிறதுன்னா உனக்கு நல்ல தகுதி இருந்தால் பணம் வரும் நல்லவன் அப்படின்னு சொன்ன நல்ல தரம் உள்ளவன் தெரிஞ்சா அவனுக்கு பொருள் சேரும் அந்த தரம் எப்படி வரும்னா பணிவால வரும் பணிவு எதனால வரும்னா படிப்பால வரும் படிக்க வேண்டிய படிப்பை முறையாக படித்தா பணிவு வரும் அதனால் பரதனை சொல்ற போதெல்லாம் ராமலக்ஷ்மணர்கள் இதெல்லாம் உதாரணம் படிப்பும் பணிவும் போல அவர்கள் இருந்தார்கள் அப்படிதான் சொல்லுவார் காளிதாசர் சொல்ற வித்தியும் வினையும் போல வினயத்தையும் போல ராமலக்ஷ்மணர்கள் இருந்தார்கள் ராமபரதன் இருந்தார் அங்கங்க வரும் அது முக்கியம் அது இல்ல அப்பா பார்த்தார் இவனை குட்டணும் இவன் கர்வத்தை நாம அடக்கணும் பையனுக்கு கர்வம் கூடாதுன்னு யார் நினைச்சா அப்பா நினைச்சா என் பையன் எல்லாம் படிச்சுட்டான் அப்பாவுக்கும் சேர்ந்து கர்வம் திருத்தான் என்ன பண்றேன் அதில் அப்பா என்ன நினைச்சார் இவனுக்கு இந்த கர்வம் ஆகாதுன்னு நினைச்சார் அதனால என்ன சொன்னார் தகுமுக அவனிடத்துல அவங்க அப்பா சொன்னார் என்ன சொன்னார் ஸ்வேத கேதோ என்ன சோம்ய ஸ்வேத கேதோ ஓ அன்புக்குரியவனே அவனும் மரியாதையாதான் பேசுறார் அங்கேயும் சோம்ய இனிமையானவனே அன்புக்குரியவனே மகிழ்ச்சியை அளிப்பவனே சோம்ய சுவாமிக்கு பேருக்கு பாரு சௌமிய நாராயணன் கேட்டிருப்பீங்க சௌமிய நாராயணன் சௌமிய நாராயணன் சொன்னாலே என் அர்த்தம் இனிமையானவர்னு அர்த்தம் இனிமையானவர் மென்மையானவர் இன்பம் அளிப்பவர் இது போல அர்த்தமெல்லாம் உண்டுது என்ன சுயத குயேத்தோ ரொம்ப ரொம்ப செருக்கோடு இருக்க ரொம்ப கர்வமாக இருக்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறார் ரொம்ப பெரிய ரொம்ப படித்தவ மாதிரி இருக்கியே நடந்துக்கிறியே மகாமணாகா அணூச்சானி ஸ்தப்தோசி என்ன வணக்கமே இல்லாம பணிவு இல்லாம இருக்க ரொம்ப படிச்சுட்டேன் நினைப்போ எல்லாம் படிச்சாச்சுங்கிற நினைப்பா அப்படி சொல்ற அதனாலதான் இது பாருங்க இதுக்கு அடுத்த சாப்டர் நாரதர் சொல்ல போறார் எல்லாமே படிச்சுட்டேன் ஆனா துக்கம் போகல ஆகையினால எனக்கு ஞானம் கொடுங்க சொல்லி சனத்குமார் நாரதர் கேட்க போறார் எல்லா படிப்பும் படிச்சுட்டேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிற போதே பணிவோட போறார் இங்க அப்படி இவன் கர்வத்தோட இருக்கான் ஸ்வேத கேது அதேதான் மகாமா அனூச்சமான அனுச்சானமானி ஸ்தப்தோசி ஸ்தப்தோசின்னா என்ன மரக்கட்ட மாதிரி நிக்கிறேன் சொன்னா சரஸ் சொல்லுவோம் ஸ்தப்தி பாவனை அப்படியே நின்னுடுறது அதுக்கு பேர் ஸ்தப்திபாவம் பேர் இங்கே அப்படி இல்லை ரொம்ப நெஞ்ச நிமித்திக்கிண்டு இந்த என்ன சொல்கிறது காலரை தூக்கி விட்டுட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் ஸ்தப்தோசி கேட்குற உத தம் ஆதேசம் அப்ராக்சியாக நீ அந்த ஆச ஆதேசத்தை கேட்டாயோ நீ அந்த உபதேசத்தை கேட்டாயோ தம் ஆதேசம் அப்ராட்சியா உன்னுடைய ஆசிரியரிடம் அந்த உபதேசத்தை நீ கேட்டாயா அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் இப்படிதான் இருக்கு மந்திரம் அப்படிதான் இருக்கு அந்த உபதேசத்தை கேட்டு விட்டாயோ அதனால்தான் இப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படி சொல்றார் டிராமாவுக்கு நல்லா இருக்கும் அது இப்போ என்னாச்சு இந்த இடத்துல அவனை போய் நீ படின்னு சொன்னார் குருகுலவாசம் பண்ணுன்னு சொன்னார் பன்னெண்டு வயசுல போனால் இருபத்தி வயசுல திரும்பி வந்தான் வரும்போது கர்வத்தோடு வந்தான் இவரோட கர்வத்தை புரிந்து கொண்ட தந்தையான தந்தையானவர் அவர் என்ன பண்ணார் என்ன இப்படி ரொம்ப கர்வமா இருக்க இன்னும் ரொம்ப படிச்சுட்ட மாதிரி நடந்துக்கிறீ வணக்கம் இல்லாம இருக்கியே பணி இல்லாமல் இருக்கியே அந்த ஆதேச அந்த உபதேசத்தை நீ கேட்டுட்டியா அப்படின்னு கேட்டார் என்ன உபதேசம் அப்படின்னு அவன் புருவத்தை நெறிக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அடுத்த மந்திரம் இதோட சேர்ந்து வருகிறது அதுக்கப்புறம் தான் இது புரியும் அந்த உபதேஷத்தை கேட்டுவிட்டா எந்த உபதேசத்தை கேட்டுவிட்டா அது அடுத்த மந்திர படிக்கலாம் ஏன மவிஞ் விதி கதம் நு பகவாசோ ஏனா விஜாமி கதம் நுகவ சோவீச வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் தாத்தோட ஆங்கிற உபசர்க்கேறதுனால வரக்கூடிய பதம் இது ஆதேசா இதுல இருந்தா உபதேச சந்தேஷா எல்லாம் இதுல இருந்து வர்றது அர்த்தம் வருது ஆகவே ஆதேசா ஆதேச ஆத்மா தைத்திரியோபனிஷம் ஆதேசம் சங்கராச்சாரிய சொல்றார் கேவல சாஸ்திர ஆச்சாரிய உபதேச கம்யம் நல்ல வார்த்தை போட்டிருக்க உபதேசத்தினால் மட்டுமே அறியப்படுகின்ற ஒன்று உபதேசம் என்னங்கிறது இந்த மந்திரம் சொல்லுகிறது இந்த மந்திரத்தை கவனமா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு ஒரு இந்த சொல்லிக் கொடுக்கிற முறையில மாற்றம் இருக்கு தைத்திரிய உபரிஷத்துல பார்த்தா அந்த புருகு மகரிஷி வருணன் கிட்ட போய் கேட்கிறார் எதனிடமிருந்து இந்த அப்புறம் பிராணம் பிரம்மே திவ்யஜானாத் அப்புறம் பிராணம் பிரம்மம் இல்லைன்னு புரிஞ்சுட்டார் அப்புறம் மனசு அப்புறம் விஜயானம் அப்புறம் ஆனந்தம் அதோடு உபனிஷத்யா அப்ப அங்க அப்படி இருக்கு அவரையே பண்ண வைக்கிறார் இங்க அப்படி இல்லை இவரே கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பண்றார் அதனால ஒரு ஆசிரியர் சொல்றார் இவர் மந்த அதிகாரின் யாரு ஸ்வேதகேத்து பாருங்க ஸ்வேதகேத்துவே மந்த அதிகாரி தான் நம்ம எம்மாத்திரம் ஒரு ஒரு உபநிஷத்து ஒரு ஒரு விதமா பிரசன்ட் பண்றது இங்க என்ன பண்ணிருக்கு முண்ட கோ நாம படிச்சோம் சவுன கோஹவை அங்கிரசம் சவுனகர் போய் என்ன பண்ணார் அங்கிரச கிட்ட முறைப்படி அணுகி கேட்டார் ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அந்த ஒன்றை எனக்கு தெரிவிங்கள் உபதேசியுங்கள் கேட்டால் எல்லாவற்றையும் கேட்டதாக ஆகுமோ நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரைதான் போறது கவலைப்படாது தெளிவா ஏன ஏன ஆதேஷேன அதை சேர்த்துக்கணும் ஏன ஆதேஷேன ஏன அவர் சொல்ற அந்த ஆதேசத்தை கேட்டாயோ அப்படின்னார் அந்த ஆதேசம் என்ன அதைத்தான் விளக்கி சொல்றார் உபதேசமாகிய கேள்வியினால் போன அஸ்ரு அந்நாட்டு கேட்கப்படாத மற்றவைகளும் கேட்கப்பட்டதாக ஆகுமோ எந்த உபதேசத்தை கேட்டால் கேட்கப்படாத மற்ற அனைத்தும் கேட்கப்பட்டதாகவே ஆகுமோ அது ஒன்று அமதம் மதம் பதி அமதம் சொன்ன நினைக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம் மதம் நினைக்கப்பட்டது எதனை நினைத்தால் நினைக்கப்படாததும் நினைக்கப்பட்டதாக ஆகுமோ எதனை நினைத்தால் போடலாம் சங்கராச்சாரியார் தர்க்கிறார் எதனை ஊகித்து அறிந்தால் மற்ற ஊகித்து அறியப்படாத அனைத்தும் ஊகித்து அறியப்பட்டதாக ஆகுமோ அப்படி சொல்ற மாற்றி சொல்றேன் என்ன சொல்றேன் எதனை நினைத்தால் நினைக்கப்படாத மற்றது அனைத்தும் நினைக்கப்பட்டதாக ஆகுமோ அடுத்தது எத்து ஏன விஜயானேன அவிஜாத்தம் சர்வம் விஜாத்தம் பதின்கு அறிந்தால் நன்கு அறியப்படாத மற்றவற்றையும் நன்கு அறிந்ததாக ஆகுமோ ஆதிசங்கரர் சொல்றார் வேற அர்த்தம் சொல்றார் எந்த ஒன்றை உறுதியாக தெரிந்து கொண்டால் மற்ற அனைத்தையும் உறுதியாக தெரிந்து கொண்டதாக ஆகுமோ சுருக்கமாக சொன்னால் ஏக விஜானேன சர்வ விஜானம் இதைத்தான் இனி வரக்கூடிய மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறது ஆகையினால் என்னென்னா எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அந்த ஒன்றை அறிந்தாயா சாதாரண ஏதேனும் ஒன்றை அறிந்தால் மற்றொன்றையே அறிய முடியாது வித்யாரண்ய சுவாமிகள் தெரிஞ்சுக்கலாம் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இனி வரக்கூடிய மந்திரத்தை விளக்கமாக சொல்லியிருக்கார் அவர் அனுபூதி பிரகாசத்தில் நூத்தி நாற்பது ஸ்லோகத்தில் வியாக்கியானம் பண்றார் ஆகவே இதற்கு விரிவான விளக்கங்கள் வித்யாரண்ய சுவாமியால் இரண்டு நூல்களில் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று அனுபூதி பிரகாசம் மற்றொன்று பஞ்சதி இப்போ இந்த வாக்கியத்தினால ஏனா ஸ்ருத பவதி அமதம் மதம் விஜாதம் அவிஞாத்தம் இதுதான் அவர் சொல்றார் அந்த எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாகுமோ அந்த ஒன்றை அறிந்தாயா அது வார்த்தை மூணு இருக்கு ஸ்ரவணம் மதம் விஜாத்தம் ஸ்ரவணம்னா கேட்டல் மதம்னா சிந்தித்தல் விஜாத்தம்னு சொன்ன நிச்சயித்தல் ஸ்ரவண மனநிதி பிரம்மத்தை பத்தி ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பிரம்மண ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணினியான்னு தான் அர்த்தம் ஆஹ இத அர்த்தம் ஸ்ருத்தம் சொன்னா ஸ்ரவணம் மதம்னு சொன்னா மனநம் விஜாத்தம்னு சொன்னா நிதித்தியாசனம் ஸ்ரவண மரண நிதித்தியாசனங்கள்லாம் ஆயிடுதா அர்த்தம் இருக்கு என்ன வேதாந்த ஸ்ரவண மரண நிதித்தியாசனம்லாம் பண்ணியாச்சோ அப்படின்னு கேட்கற நம்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆதிசங்கரம் அவிஞ் நிச்சயம் நிச்சயமில்லாத ஒன்றை நிச்சயம் அதாவது எதனை நிச்சயம் செய்தால் அனிஷிதமான ஒன்றும் தெரிந்து கொள் நிச்சயமாகிறதோ அப்படி போட்டுக்கணும் சர்வானி வேதான் அதித்திய சர்வம் அந்நேத் அதிகமிய அப்படி அகிருதார்த்தா ஏவத்தி யாவது ஆத்ம துவம் ந ஜனாதி இத்தியாக்கா தான் அவகமியத்தை சங்கராஜர் அழகான ஒரு வார்த்தை சொல்ற எத்தனை படித்தாலும் நான்கு வேதங்களை கற்றாலும் அறியப்பட வேண்டிய மற்றவைகளை அறிந்தாலும் எதெல்லாம் வேற வித்தை தெரிந்தின்றாலும் அவன் முழுமையாக கிருத்தார்த்தனாக மாட்டான் செய்ய வேண்டியதை செய்தவனாக மாட்டான் எது வரையினும் ஒருவன் ஆத்ம தத்துவத்தை அறியவில்லையோ அதுவரையிலும் அவன் எதை அறிந்தாலும் அவன் அறிந்தவனாக கருதப்பட மாட்டான் தன்னை அறியாதவன் ஆத்மாவை அறியாதவன் அல்லது மெய்ப்பொருளை அறியாதவன் வேறு எதை அறிந்தாலும் உண்மையில் அவன் முழுமையாக அறிந்தவன் கிடையாது என்பது இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறதுங்கிற ஆதிசங்கர் அந்யத்து வேத்தியம் அதிகமிய அப்ப அகிருதார்த்தா ஏவது வேற எதை படித்தாலும் சரி ஆத்மாவை பற்றி படிக்கலேன்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை இதுவரைக்கும் அவர் சொன்ன உடனே இவன் உடனே கேட்குறான் ஹே பகவா இதான் ரொம்ப முக்கியம் பகவானேந்து நான் ஓ பகவானே கதம்னு பகவா ச ஆதேஷா பவதி அது அவனுக்கு தெரியல அதனால இந்த வார்த்தையை போட்டோடனே அவன் யோசிக்கிறான் எதை கேட்டால் கேட்கப்படாததும் கேட்கப்பட்டதாக ஆகுமோ எதை நினைத்தால் நினைக்கப்படாததும் நினைக்கப்பட்டதாக ஆகுமோ எதை உறுதியாக தெரிந்து கொண்டால் மற்றவையும் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியுமோ அவற்றை அறிந்து கொண்டாயா அதை அந்த உபதேசத்தை கேட்டாயா எனக்கு தெரியலை உடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டான் ரொம்ப நேரம் இல்லை கொஞ்சம் ஊதணும் அவ்வளோதான் இந்த கர்வம் இருந்த சொல்றாரு கிருஷ்ணர் கீதையில் நெருப்பை புகை மூடியிருப்பது போலும் கண்ணாடியை அழுக்கு மூடியிருப்பது போலும் கருவை கருப்பை மூடியிருப்பது போலும் அறிவை ஆசை மூடியிருக்கிறது அது மாதிரி இங்கே கர்வம் இருந்தது இப்படி உன்னை கேட்டவுடனே உடனே நமஸ்காரம் பண்ணிட்டான் ஹே பகவஹா கதம்னு சகா ஆதேசா பவதி அந்த உபதேசம் எப்படிப்பட்டது அந்த பிரம்மோபதேசம் அந்த மெய்ப்பொருளை பற்றிய கல்வியானது எத்தகையது அப்படி கேட்குற மெய்ப்பொருளை பற்றிய அத்தக அதனுடைய அந்த கல்வியானது எத்தகையது ஹே பகவஹா ஓ பகவானே அப்படின்னா என்ன அர்த்தம் பூரணமானவரேன்னு அர்த்தம் பூரணமான மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டவர்கள் பூர்ணமானவர்கள்தான் முழுமையான பரம்பொருள் தத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள் முழுமையானவர்கள்தான் இல்லை பகவானே கதம் சகா ஆதேசா பவதி அந்த ஆதேசம் எத்தகையது என்பதை சொல்லுவீர்களாக இப்ப நமஸ்காரம் கேட்டாச்சு இப்போதான் இவன் சிஷ்யன் ஆகிறான் அவர் குருவாக மாறுறார் இதுவரைக்கும் அப்பா பிள்ளையாக இருந்தாங்க இப்போ இந்த கேள்வி அவர் கேட்ட உடனே ஒரே ஒரு லைட்டாக ஒரு குட்டு குட்டினார் அவ்வளோதான் அவன் ரொம்ப புத்திசாலி இல்லையா படிச்சிருக்கானே அதனால் அவனுக்கு உடனே பணிஞ்சு இந்த கேள்வியை கேட்டான் ஆகவே வாழ்க்கையில் எப்போவுமே பணிவாக இருக்கணுங்கிற ஒரு உயர்ந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு வித்யா கர்வம் கூடாது ஒரு வேல்யூமும் சொல்லியிருக்கு காரணத்தை கொண்டும் வித்யா கர்வம் எந்த கர்வமமும் கூட எதுவுமே முழுமையானதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் மித்யா சத்தியமே கிடையாது அனித்யம் மித்யா சாஸ்வதம் கிடையாது அனித்யானி சரீராணி விபவோ நைவ சாஸ்வதா அதில் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது ஜாக்கிரதையா தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்லோ மந்திரம் படிக்கணும் அவருக்கு உதாரண சிம்பிளாக சொல்லிவிடுறாரு அடுத்த மூணு மந்திரத்தை சேத்து படிக்கணும் மருவம் ரிண்மயம் விஜாத்திய வாசாரம் பணம் விக்காரோ நாமதேயம் मृतिकेत्ये मृतिकेत्ये लोह सर्वं लोहमयं वाचारं भणं विकारो नामधेयं நாமேயம் லோகமித்தியம் सर्वं நயச வி சாரம்பணம் விக்காரோ நாமய சத்தியம் எவ் சோமிய மிண்மய விஜாத்திய வாசாரம் பணம் விக்கோ நாம மத்தியம் सर्वं लोहमयं, लोहमयं वाचारं भणं विकारो नामधेयं, சணம் விோ நாம சத்தியம்ோம்ைக்க वाचारं विकारो காய வி சாரம்போ நாமய் சோமிய சேஷோ உபரிஷத் எப்படி படிப்படியாக விஷயத்தை சொல்றதுங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் அவன் படிச்சுட்டு வந்தவன ரொம்ப கர்வமாக இருந்தவனை பார்த்து இவர் சொன்னார் படிக்க வேண்டியதை சரியா படிச்சியா சிம்பிளா நம்ம பாஷையில் சொன்ன எதை படித்தா எல் எது மற்றதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லையோ எதை படித்தா முழுமையான சாந்தி கிடைக்குமோ இதெல்லாம் நாம் சப்ளை பண்ணிக்கணும் எதை படித்தா முழுமையான சாந்தி கிடைக்குமோ எதை படிச்சு தெரிஞ்சுட்டா மனசுல போராட்டமே இருக்காதோ ஆஹா அதை தெரிந்து கொண்டாயா எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நிறைவும் முழுமையும் நன்கு உணரப்படுமோ அந்த ஒன்றை தெரிந்து கொண்டாயா அப்படி நாம போட்டுக்கணும் ஆஹ் ஏக்க விஜயானேன சர்வ விஜானம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஞ்ஞானத்தினால இன்னொன்ன பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றாரு ருக்வேத ஞானத்தினால யாருக்காவது எஜுர்வேத ஞானம் வருமா ருக்வேதம் படிச்சா ருக்வேதானம் தான் கிடைக்கும் எஜுர்வேதம் படித்தா யஜுர்வேத ஞானம் கிடைக்கும் கடக்ஞானத்தை கடத்த பத்தின ஞானம் இருந்தால் கிடக்யானம் தான் கிடக்யானம் படஞானத்தை கொடுக்காது ஆனால் இங்க என்ன சொல்லுகிறது சாஸ்திரம் ஏக விஜானேன சர்வ விஜானம் எந்த ஒன்றை அறிந்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாகுமோ அந்த ஒன்றை தெரிந்து கொண்டாயா அது எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் ஒன்றை தெரிஞ்சுட்டா அதுலேயே நிறைய தகராறு இருக்கு அப்படி இருக்கிற எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அதுக்கு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறார் முடியுங்கிறார் இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நான் உபனிஷத்தை படித்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மந்திரம் இந்த மூணு மந்திரமும் என்ன பண்ணுகிறது ஏக விஜானேன சர்வ விஜானம் அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் சொல்கிறது ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் என்பதற்கான சான்றுகள் தரப்படுகின்றன திருஷ்டாந்தங்கள் கொடுக்கப்படுகின்றன எல்லாத்திலையும் ஒரு ஒரு அழகான சொல் என்ன தெரியுமா ஒரு ஒரு தடவையும் சிஷியனை பார்த்து இனிமையானவனே அன்புக்குரியவனே மகிழ்ச்சி அளிப்பவனே ஒரு ஒரு தடவையும் பொறுமையா சொல்றார் நம்ம சொல்ல நினைப்போம் அடிக்கடி சொல்ரிய சாடு நான் உங்கள வந்து ஐ லவ் யூ சொன்னால் நீங்களும் என்ன ஐ லவ் யூ சொல்லி ஆகணும் இல்லை நான் நான் ஒரு சை ஒரு என்ன நியாயம் அது என்ன ஏன் நியாயம் அது அப்படி கேட்கலாம் தோணும் அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் இதில் என்ன தெரிஞ்சது இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றின் இருக்கணும்னா இனிமையான சொற்களை சொல்லிக்கின்றே இருக்கணும் இதுலேருந்து இது ஒரு பாடம் நமக்கு பணிவாக இருக்கணுங்கிறது ஒரு பாடம் இன்சொலைன்னு பார்த்துங்களா வந்துட்டு திருக்குறளே வர்றது பாருங்க இவர் வந்து யாருன்னா உத்தாலகர் தான் இந்த குரலுக்கு விளக்கம் பணிவுடையன் இன்சொலநாதல் அணியல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற இனிமையா பேசுறார் ஹே சௌம்ய இந்த பாருக்கண்ணா கொஞ்சம் கவனித்து பார்த்தேன்னா இந்த விஷயம் புரியும் அப்புறம் நமக்கு இருக்கிற கர்வம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும் அதெல்லாம் ஜாகிரதையாக இரு பகவான் ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கார் நமக்கு அதை வச்சுன்னு ஜாக்கிரதையா இருக்கணும் உலகத்தில் உதாரணம் சொல்றாரு ஏகவிஞ்ஞான சர்வ விஜயானத்துக்கு உதாரணம் ஏகேன சோமிய முன்னாடி போடுகணும் ஹே சோமிய இனிமையானவனே அன்புக்குரியவனே மகிழ்வழிப்பவனே சர்வம் மிருண்மயம் விஜாத்திய மிருத் ஒரு மண் உருண்டை பெரிய மண் உருண்டை வச்சு சர்வம் மிருண்மயம் மிருண்மயம் வஸ்து எல்லாம் மண்மயமான பொருள்கள் அர்த்தம் மண் மிருப்பிண்டம் அப்புறம் என்னது மிருண்மயம் சர்வம் மிருண்மயம் இது புரிஞ்சுக்கணும் சொன்ன மண்ணாலான பாத்திரங்கள் நிறைய மண்ணால் பாத்திரம் இருக்குது ஒன்றும் பானையாக இருக்குது இன்னொன்று சின்ன சட்டி கோவையாக இருக்குது அந்த காலத்தில் எல்லாம் மண் பாத்திரங்கள் உபயோகம் நிறைய இருந்துருக்கு இப்போ அதெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்குது வாஸ்தவம் தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஷட்டியில் வச்சு அது என்ன பண்ணோன்னா ஒரு பெரிய டேபிளில் வெல்வெட்டு இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அதை ஒரு பானையை நல்ல பானையை நல்லா கழுவி அது கொஞ்சம் கருப்படிச்சிருக்கணும் அப்பப்போ தான் அது இதாக இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன லைட் இப்படி போடணும் தொங்கணும் அதுக்குள்ள ஒரு கொட்டாங்கச்சி கரண்டி மாதிரி மண்ணாலான மண்ணில் மடக்கு இருக்குது இந்த மாதிரி தட்டெல்லாம் இருக்குது நீங்கள் மண்ணாலான பாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எவர் சுலுவரை தான் நினைக்க முடியும் முழுக்க முழுக்க கரண்டி டம்ப்ளர் தட்டு எல்லாம் எவர் சிலோரை தான் நினைக்க முடியும் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க எல்லாமே என்னது பண்ணா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ்ங்கிறாங்க சுருக்கமா சொன்னா எஸ் எஸ் எஸ் எஸ்ல வாங்கிடலாமா அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே வாங்கி விடலாமா அது மாதிரி இது மிருண்மயம் ஏகேன முற்பிண்டேன எல்லாம் ஒரு மண் உருண்ட சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் பகுதி இது அத்தனையும் இவை அனைத்தும் எவர் சில்வரே அப்படிங்கிற மாதிரி சர்வம் மிருண்மயம் மத் அந்த மண்மயமான பா பாத்திரங்கள் அனைத்தும் அந்த ஒரு மண்ணுங்கிறத தெரிஞ்சுட்டாலே தெரிஞ்சதாயிடும் ஆக மிருத் ஞானேன மிருத் காரண ஜானேன மிருத் பாத்ர சர்வ காரிய ஜானம் சர்வம் ஞாத்தம் பவதி ஞாபகம் ஏக விஜானேன சர்வ விஜானம் ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியறதுங்கிறதா இங்கே விஷயம் இப்போ இங்கே ஒன்று வச்சுக்கணும் இப்போ இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்கே இந்த உதாரணங்களெல்லாம் வச்சு நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இவருடைய உபதேசம் இவருடைய விஷயம் என்ன எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகமோ அந்த ஒன்றை அறிந்தாயா அது எப்படி எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோன்னு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் திருஷ்டாந்தம் சொல்கிறேன் மண்ணை அறிந்தால் மண்ணாலான பாத்திரங்கள் அனைத்தும் அறியப்பட்டதை போல சொல்லிட்டு அது மாதிரிதான் அதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாக சொல்லு தெரிய ஒரு பாத்திரம் வந்து இருக்கிறது அத்தனையும் அடுக்கி இந்த முழு முழுக்க அடுக்கி வச்சாலும் பல வகையான அடுக்கு சட்டி போனி என்ன வச்சாலும் எல்லாம் என்னது எல்லாம் எவர் சில்வர் தான் மண்ணாலான பாத்திரங்கள் எல்லாம் மண்ணு தான் ஆக ஏக காரண ஜானேன சர்வம் காரியம் ஜாத்தம் பவதி சரி இது புரியுறது இன்னும் உபனிஷத்து இன்னும் ரெண்டு மூணு ரெண்டு திருஷ்டான சொல்ல போகிறது புரியறத்துக்காக வேண்டின்னு சங்கராச்சாரியா சொல்கிறார் மனசில் நல்லா பதியணும் இந்த கருத்து இல்லாட்டி தேவையில்லாதெல்லாம் இதை வந்து போருமே ஒன்று போருமே அப்படின்ப விட்டால் நீ தேவையில்லாதலாம் நினப்பேன் நான் இன்னும் ரெண்டு மூணு சொல்கிறேன் நீ இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய நினச்சிக்கோ தப்பே இல்லை உபனிஷத்து மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறது நம்ம வேணும்னா இன்னும் எக்ஸாம்பிள் கூட்டிக்கலாம் சரி அப்போ இந்த காரணஞ்யானம் காரிய ஜானம் இதுதான் இங்கே முக்கியம் காரண காரணஞ்யானேன சர்வம் காரியம் ஜாத்தம் பதி எந்த ஒரு காரணத்தை அறிந்தால் எல்லா காரியமும் அறியப்பட்டதாகவும் இப்ப இது புரியுறது சுவாமி இது வந்து மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணாலான பாத்திரங்கள்லாம் புரியறது ஆனால் அடுத்ததெல்லாம் வேற ஏதோ ஒன்று நாள் ஆயிருக்கே அப்படின்னு சொன்னா அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம் இது உதாரணத்துக்காக சொல்றோம் அதே மாதிரி இந்த ஜெகத் விஷயத்துக்கு சாஸ்திரம் போகிறது மூல காரணங்கள் இதெல்லாம் என்னது காரணம் இது நடுவில் இருக்கிற ஒரு ஒரு பொருளையும் இப்படி இருக்கிற விஷயம் இது இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தத்துக்கும் மூல காரணம் எதுவோ அத தெரிஞ்சுடா இந்த ஜெகத் சர்வம் பவதி சிம்பிளா உங்களுக்கு புரியும் பிரம்ம ஜானேன ஜர்வம் பவதி சர்வம் கலு இதம் பிரம்ம அதை புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்றார் அவர் ஆஹா மூல காரண ஜானேன சர்வம் ஞாத்தம் பவத்தி சர்வம் ஜகத்து காரியம் ஜகத்து ஞாத்தம் பவத்தி எல்லாம் சம்ஸ்கிருத பதமாகவே இருக்கு எந்த மூல காரணத்தை நன்கு தெரிந்து கொண்டால் இந்த உலகம் அனைத்தும் அறிய காரியமாகிய உலகம் அனைத்தும் அறியப்பட்டதாகுமோ அந்த மூல காரணத்தை பற்றி தெரிய வைக்கிறது தான் இங்கே நோக்கம் பிறகு எல்லாம் வரப்போகுறுது அப்படி தான் இது முழுமையாக புரிய போகிறது நமக்கு அடுத்த இன்னொல்ற அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கியங்கள் இதை அடிக்கடி சங்கராச்சாரியர் கோட் பண்ணுவார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா ஏவங்கிறது ரொம்ப முக்கியம் மிருத்திகாத்யே சத்யம் அந்த ஏவகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாசாரம்பணம் வெறும் சொல் மாத்திரமே சொல்லுக்கு ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ரொம்ப அதை மறக்கப்படாது உபனிஷத்தெல்லாம் அந்த வேலைதான் பண்றது நமக்கு சொல்றதை பார்த்தா ஏதோ மண்ணை பத்தி பேசுற மாதிரி இருக்கும் சட்டியை பத்தி பேசுற மாதிரி இருக்கும் மண்ணை பத்தி பேசுறதோ சட்டியை பத்தி பேசுறதோ தாற்பயம் இல்லை இதை எப்படி நம்ம சட்டியில வந்து சட்டியவே பார்த்துட்டு இருக்கோம் மண்ணை கவனிக்கிறது இல்லையோ மண்ணு இல்லைன்னா சட்டியே இல்லையோ அது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லி அதே மாதிரி உதாரணத்தை சொல்லி மனசுல என்ன சொல்றது பிரம்மனையே நென இந்த உலகத்தில் இருக்கிற வேற்றுமையை நினைக்காதே அத்வைதத்தை நினைப்பாயாக துவைத்தத்தை சிந்தனை பண்ணாதே எப்போ இந்த அபேதத்தை தியானம் பண்ணு பேதத்தை நினைக்காதே மனசில் வந்து அபேத அத்வைத ஏகத்துவ ஞான தார்டியார்த்தம் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை என்ன சொல்வது அகநோக்கில் ஆழ்ந்து போகும்படி செய்கிறது அகநோக்கிலே ஆழ்ந்து போகும்படி பண்ணுகிறது உபனிஷத்தோட வேலையே புற நோக்கில் ஆழ்ந்து போனா சம்சாரி அகநோக்கில் ஆழ்ந்து போனா முக்தன் அகத்திலே ஆழ்பவன் முக்தி அடைகிறான் புறத்திலே ஆழ்பவன் என்ன சொல்றது பந்தத்தை அடைகிறான் அப்படி போட வேண்டியதான் பத்தோ பவதி முக்தோ பவதி பாஹ்யா சக்தா பத்தோ பவதி என்ன அப்புறம் வந்து ஆத்மாசக்தா பிரத்யகாசக்தா முக்தோ பவதி பிரத்யகாத்மாவில் பற்றுடையவன் பற்றுடையவன் அடுத்தான் இந்த இடத்துல பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் சொன்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் வாசாரம்பணம் ஆரம்பணம்ங்கிற சங்கராச்சாரியர் ஆலம்பனம் கிரலையோ ரபேதா ஆகையினால என்ன பண்ணுறார் வாக் ஆலம்பனங்கிர வாக்கு ஒரு பிடிப்பா ஏதோ பொருள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் என்ன சொல்றோம்னா எனக்கு ஒரு காரியம் இருக்கு வந்திருக்கு இப்போ மரம் வெதை வந்து காரணம் மரம் காரியம் மண்ணு காரணம் குடம் காரியம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆஹா வாச்சாரம்பணம் விக்காரா நாமதேயம் நாமதேயம்னா பேருன்னு அர்த்தம் மிருத்திகா இத்தியவ சத்தியம் சத்தியம்னு சொன்னால் உண்மையானது மிருத்திகா மண் மட்டுமே நீங்கள் இதை படிக்கிறபோது உங்களுக்கு பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வந்தால் நீங்கள் நல்லா சாஸ்திரத்திலே ஊரின் இருக்கீங்கன்னு அர்த்தம் சாஸ்திரத்திலேயே ஊரின் இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி வேற எதோ ஞாபகத்தில்லாம் போகிறதுன்னு அர்த்தம் நா சத்தோ வித்தியத்தை பாவா நாபாவோ வித்தியத்தை சதா உபயோரப்பி திருஷ்டோந்தா துவனையோஸ்தர்ஷிபிஹி ரெண்டாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை இருப்பது எது இல்லாதது எது என்பதை பகுத்தறிந்தவர்களுக்கே இருப்பை பற்றியும் இன்மையை பற்றியும் தெளிந்த அறிவு இருக்கும் அசதா பாவா ந வித்திய சதா அபாவ ந வித்திய அனையோ உபயோகோ அனையோஹோ உபயோகோ அந்த ஸ்வரூபு அந்த திருஷ்டா என்ன சொல்றார் அப்பன்னா இந்த கொடம் சொல்றோமே சருவம்னு சொல்றோமே மடக்குன்னு சொல்றோமே அப்படின்னா அங்க என்ன பாருக்கு மண்ண தவிர அங்க என்ன இருக்கு அது வெறும் பேர் மாத்திரம்தான் அது சும்மா வெறும் சொர்களுக்கு பிடிப்புள்ள ஒரு பெயர் மட்டுமே அந்த அதுக்கு அந்த சொல்லுக்கு அங்கே பொருளே இல்லையேங்கிறார் சொல்லுக்கு அங்கு பொருளே இல்லையே அங்கே வந்து மண்ணுன்னு ஒரு சொல்லு மண்ணுன்னு ஒரு சொல்லு இருக்குது மடக்குன்னு ஒரு சொல் வச்சுப்போம் மடக்குன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு மண்ணுனால இப்படி ஒரு தட்டு மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே இந்த சந்தனம் குங்குமம் அக்ஷதை எல்லாம் கும்பாபிஷயத்தெல்லாம் வச்சுப்பாங்க இன்றைக்கி அதை யூஸ் பண்ணுறாங்க ஏதா அதுதான் சௌரியமாக இருக்குது எவனும் தூக்கின்னு போக மாட்டான் அதுதான் காரணம் மாதிரி இல இலையில வச்சா அது இல்லாட்டி வெள்ளி பாத்திரத்தில் வச்சா பத்திரமா தூக்கின்னு போகணும் அதனால இந்த மடக்கில் வச்சுடுவோம் அப்போ அங்கே வந்து ரெண்டு சொற்கள் இரண்டு பொருள் எத்தனைன்னா ஒன்று தானே இருக்கு மண்ணுன்னு ஒரு சொல்லு இருக்கு மடக்குன்னு ஒரு சொல்லு இருக்கு இந்த இரண்டு சொல்லுக்கு பொருள் எத்தனை இருக்கிறதுன்னா பொருள் ஒன்று சொற்கள் இரண்டு இன்னும் பாஷையில் சொன்னால் ஒரு ஒரு பாஷையிலும் சொற்கள் இருக்கும் ஒரே பொருளுக்கு ஒரு ஒரு மொழிலேயும் ஒரு சொல் இருக்கே நம்ம ஒரு மொழியே வச்சுப்போம் இருக்கிறதே கஷ்டமாக இருக்கு ஒரு மொழியிலேயே ஒரு சொல் எடுத்துன்னா ரெண்டு சொல் இருந்தாலும் அங்கே பொருள் ஒன்று தான் இருக்கு அப்போ அந்த சொல் என்னதுன்னா அது சொல்கிறார் சங்கராச்சாரியர் வாச்சாரம்பணம் ஏதோ டிரான்சாக்ஷனுக்காக விவகாரத்துக்காக நம்ம அப்படி ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துகிறோம் அங்கே இருக்கிறது என்னதுன்னா மிருத்திகா ஏவ சத்தியம் இந்த வாக்கியம் மிருத்திகா ஏவ சத்தியம் இந்த ஏவ ரொம்ப முக்கியம் அப்போ என்ன அர்த்தம் நாமதேயம் மித்யா நீங்க இன்னொன்று சேர்த்துக்கணும் ரூபம் அந்த ஃபாமும் உண்மை இல்லை அந்த ரூபமும் உண்மை இல்லை அந்த நாமமும் உண்மை இல்லை நாம ஏவ நாமதேயம் தேயம்ங்கிறது வந்து ஒரு பிரத்யம் சேத்துருக்கு அங்குலீமேவ அங்குலீயக்கம் சொல்ற மாதிரி நாமதேயம் அதுக்கு ஒரு தனியாக அர்த்தம் கிடையாது போனீங்கன்னா சங்கல்பங்க சொல்லுவாங்க ராமசுவாமி நாமதேய அப்படின்னு பேருன்னு அர்த்தம் ஆக நாமதேயம் இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது ஹே சோம்யா எப்படி ஏகேன முப்பிண்டேன ஒரு மண் பிண்டத்தினால் சர்வம் மிருண்மயம் மண்ணாலான அனைத்தும் மிருண்மயம்னா மிருத் விகாரம்னு அர்த்தம் மயட்டு விகார அர்த்தே மயம்ங்கிறது விகாரங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது சம்ஸ்கிருதத்தில் இந்த மய மயங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு இந்த இடத்துல மயட்டுன்னா விகாரம்னு அர்த்தம் காரியம்னு அர்த்தம் சர்வ சர்வா சர்வ மிருத் காரியாணி மிருண்மயம் விஜாத்தம் மண்ணை அறிந்தா மண் பாத்திரத்தில் இருக்கும் மண்ணை அறிந்தால் மண் பாத்திரங்கள் அனைத்தும்ண்ணால் ஆனது என்பது என்று அறியப்படுவது போல இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் என்னது இது உபாதான காரணத்தை சொல்லி இருக்கிறது நிமித்த காரணத்தை சொல்லலை இதெல்லாம் நாம் நிறைய வேலை பண்ணணும் ஏற்கனவே தத்துவபோதம் ஆத்மபோதம் விவேக சூடாமணி பல உபனிஷத்து இதெல்லாம் ஞாபகம் இருந்தால் நிறைய வேலை பண்ணணும் அதுக்கு தான் இந்த கதை சொல்கிறாங்க விநாயகர் முருகன் கதை இருக்கே விநாயகர் வந்து நாரதர் மாம்பழம் ஞானப்பழங்கதை விநாயகரால் நடக்க முடியல அப்பா அம்மாவே உலகத்தை சுற்றினதுன்னு அவர் உலகத்தை சுத்த போயிட்டார் எல்லாத்தையும் பார்த்தா அது என்னதுன்னா ஒன்று தான் சர்வஜானமும் இருப்பது ஒன்றுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு முருகன் சுத்தினார் ஒன்று அனைத்திலும் இருக்கிறதுங்கிறது விநாயகர் அதில் ஜெகத்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு அதுதான் என்னது அம்மா பார்வதி தான் உபாதான காரணம் பரமேஸ்வரன் நிமித்த காரணம் இப்படி புரிஞ்சுக்கணும் நிமித்த காரணம் உபாதான காரணம் எல்லாம் தத்வார்த்தமாக பார்த்தா அப்படி தெரியும் அடுத்த வகுப்பில் இன்னும் விளக்கமாக பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் சிந்திச்சுருங்க நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வேயிணாமூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தைஎன்றும் வாழி परापरमे, परापरमे। ओम शांति शांति शांति ओम शांति அன்பர் வாழி பராப்பமே ஓம் ஹரி ஓம் ஆதிகுநீ